வணக்கம் நற்றினையின் நாளும் ஒரு விதை நிகழ்ச்சிக்காக இருந்து சாமி வியட்நாமில் போர் விமானியாக வேலை பார்த்தார் ஒருவர் கடுமையான போர் சூடலில் அவரது விமானத்தை எதிரிப்படை சுட்டது தன்னை காத்துக்கொள்ள அந்த விமானி எரியும் விமானத்திலிருந்து குதித்தார் பாராசூட் விரிந்தது சரியாக எதிரிகள் முகாமுக்கு அருகில் தரையிறங்கியது அந்த பாராசூட் எதிரிகள் அவரை போர்க்கைதியாக சிறைப்பிடித்தனர் சிறையில் ஆறு ஆண்டு காலம் தண்டனை பெற்ற பின் தாயகம் திரும்பி குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் மாலை உணவகம் ஒன்றில் தன் குடும்பத்தினருடன் இருந்தபோது ஒருவர் அந்த விமானியை நோக்கி நெருங்கி வந்தார் வந்தவர் விமானியை பார்த்து நீங்கள் சார்லஸ் பிளம்தானே ஹிட்டிகாங் விமானத்தின் விமானி வியட்நாம் போரில் விமானம் ஓட்டி போனீர்களே உங்களை மீண்டும் பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி என்றார் விமானிக்கு பயங்கர ஆச்சரியம் உடனே அந்த நபரை பார்த்து உங்களுக்கு எப்படி என்னை பற்றி அனைத்தும் தெரிகிறது என வினவினார் சார்லஸ் பிளம் அதற்கு அந்த நபர் நான் உங்கள் பணியாளனாக பார்த்தேன் நீங்கள் இறுதியாக சென்ற விமானத்தின் பாராசுட்டை சரி செய்து தயார் நிலையில் வைத்த பணியாளன் நான் தான் என்று அமைதியாக சொன்னான் அந்த நபர் துள்ளி கொதித்தார் சார்லஸ் பிளம் இவரை பார்த்திருக்கின்றேன் ஒரு பொன்னுகை கூட புரிந்தது இல்லை என்று அலட்சியப்படுத்துவேன் ஆனால் நான் இன்று உயிருடன் வாழ காரணம் இவரல்லவா கண்ணீர் பெருக அந்த பணியாளரை அழைத்துக் கொண்டார் சார்லஸ் பிளம் எளிய பணியாளர்களிடம் இன்முகம் காட்டுங்கள் பெரிய உதவிகளை உங்களுக்கு அவர்கள் செய்யக்கூடும்